முஹம்மின்றுமண பொருளை பயன்படுத்தி காலையில் அணிந்தவனாக இருக்க விரும்பவில்லை என அப்துல்ல அவர்கள் கூறியதை ஆயிஷா அவர்களிடம் கூறினேன் அப்போது அல்லாஹ் அப்துல் ரஹ்மானின் தந்தைக்கு ரஹ்மன் செய்வானாக நான் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு மனப்பொருட்களை பூசுவேன் அவர்கள் தங்கள் மனைவியருடன் இரவு தங்கிவிட்டு பின்னர் காலையில் இஹராம் அணிந்தவர்களாக இருப்பார்கள் அவர்களிடமிருந்து நறுமணம் கமலும் என ஆய்ச்சாரதியாகவும் அவர்கள் கூறினார்கள்